எது சாயிப் பின் கூறியதாவது நான் பள்ளி நின்று கொண்டிருந்த போது ஒரு மனிதர் மீது சிறு கல்லை எறிந்தார் நான் திரும்பி பார்த்த போது உமர் பின் அல்லாஹன் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் நீ சென்று அதோ அந்த இருவரையும் என்னிடம் அழைத்து வா என்றார்கள் அவ்விருவரையும் அவர்களிடம் கூட்டிக் கொண்டு வந்தேன் நீங்கள் இருவரும் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கேட்க நாங்கள் தாய்ஃப் வாசிகள் என்று அவர்கள் கூறினர் அல்லாஹுவின் தூதருடைய பள்ளிவாசலில் சப்தங்களை நீங்கள் உயர்த்தியதற்காக நீங்கள் இவ்வூரை சேர்ந்தவர்களாக இருந்தால் உங்கள் இருவரையும் சவுக்கால் அடித்திருப்பேன் என்று உமரதி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள்